தந்தையின் சித்தம் செய்வதையே நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாய் கொண்டிருந்த ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தினுடைய தலைப்பு இறை காட்ஸ் வில் வாசிப்பதற்காக அப்போஸ்தலர் ஒன்பதாம் அத்தியாயம் முதல் பதினாறு வசனங்களை நான் தெரிந்து கொள்கிறேன் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீடரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளை ஆகியும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எர்சிலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கோவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடிதியிலே ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனிதர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையில் எழுந்து தன் கண்களை திறந்த ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்கவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும். குடியாமலும் இருந்தான் தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீடன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தரிசு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனிதன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனிதன் எருசலேமில் உள்ள நம்முடைய பர்சுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உடைய நாமத்திய தொழுதல்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கானே என்றான் அதற்கு கர்த்தர் நீ போ புறவினத்தாருக்கும் ராஜாக்களுக்கும் இசரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்னுடைய மனப்பாட வசனம் சங்கீதம் முப்பத்தி வசனம் எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஐ இன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டீச்சிவ் இன் த வே யூ ஷுட் கோ கடவுளது சித்தம் என்று வரும்பொழுது நாம் இரு பகுதிகளை அறிய வேண்டும் ஒன்று கடவுளுடைய பொதுவான விருப்பம் அடுத்தது தனிப்பட்டவருக்கான அவருடைய குறிப்பான விருப்பம் அல்லது சித்தம் ஒன் இஸ் காட்ஸ் வெல் இன் ஜெனரல் The other is God's will, that specific. கடவுளின் பொதுவான விருப்பம் அடிப்படையானது அது எல்லாருக்கும் ஒன்று போல் அமைகிறது எடுத்துக்காட்டாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது அது நபருக்கு நபர் மாறுவதில்லை எல்லாருக்கும் ஒன்றுதான் அப்படியே எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள் இதுவே தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது இதுவும் நபருக்கு நபர் மாற்றம் கிடையாது எல்லாருக்கும் அது ஒன்றுதான் அப்படியே தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யுங்கள் இப்படி செய்வது உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது அதுவும் எல்லாரையும் குறித்து ஒரு சமமான பொதுவான திட்டம் இந்த பொதுவான தேவனுடைய தீர்மானம் தேவனுடைய விருப்பத்தை நாம் மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிக்கொண்டே இருந்தால் குறிப்பான தேவனுடைய சித்தம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தெரிவது மிகவும் எளிதாகிவிடும் கடவுளுடைய குறிப்பான விருப்பத்தை அறிவதற்கு நான்கு உதவிகள் உண்டு ஒன்று திருமறை போதனை தாவித்து சொல்கிறான் நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்கிறான் நம்முடைய நடத்தைக்கும் நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையின் காரியங்களுக்கும் முடிவான அதிகாரம் த ஃபைனல் அத்தாரிட்டி த ஃபைனல் சே அ திருமுறையே காட்ஸ் வேர்ட் திருமறை ஏதாவது ஒரு செயலை ஆமோதிக்கவில்லை என்றால் அடுத்து அதை குறித்து நாம் சிந்திக்க தேவையே கிடையாது இரண்டாவது தூயாவியானவர் ஏசு சொன்னார் தூய் ஆவியானவர் வரும்பொழுது உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துவார் என்று சொன்னார் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய மனதிலும் சில உணர்வுகளை பதிக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு நம்முடைய உள்ளான மனிதனோடு அவர் சான்று பகர்கிறார் மூன்றாவது முதிர்ச்சி உள்ள விசுவாசிகள் ஊழியக்காரர் அவர்களுடைய அறிவு அனுபவம் வரங்கள் இவைகள் வாயிலாகவும் ஆலோசனையாக தேவனுடைய குறிப்பான சித்தம் நமக்கு வெளிப்படலாம் பவுல் பிலிப்பியரை எழுதும் நீங்கள் என்னிடத்தில் கேட்டும் கற்றும் கண்டும் இருக்கிற முடி செய்யுங்கள் என்று சொன்னார் அப்படியே திமுக பவுல் எழுதும் பொழுது நான் சொல்லுகிறவர்களெல்லாம் நினைத்துக்கொள் கடவுள் உனக்கு ஞானத்தை தருவார் என்று சொன்னார் நான்காவதாக சூழ்நிலைகள் பொதுவாக சூழ்நிலைகளை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது நாம் எடுக்கிற தீர்மானத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிவான ஒரு கூறாக அது நமக்கு பயன்படும் ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை கட்டளையிடுகிறவர் கடவுள்தான் இந்த நான்கு காரியங்களும் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டோருடைய ஆவியானவர் ஆண்டவருடைய ஊழியக்காரர் தேவ ஆலோசனை சூழ்நிலைகள் இந்த நான்கும் ஒருங்கிணைந்து ஒரே கோட்டிலே அமையுமானால் நாம் அந்த திசையிலே தைரியமாக முன் செல்லலாம் மட்டுமல்ல நாம் எடுத்த தீர்மானத்தை குறித்த ஒரு மன சமாதானம் பீஸ்வார மன சமாதானமும் நமக்கு கிடைக்கும் ஆனால் இவ்விதமான படிகள் வழியாக நாம் சென்றாலும் கூட சில வேலைகளிலே ஆண்டருடைய சித்தம் நமக்கு தெளிவாக தெரிவதில்லை அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் தேவன் அந்த வேளையிலே தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆனால் அதை ஏற்று செயலாற்றக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம் ஏசு சொன்னார் இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன இப்பொழுது நான் அவைகளை சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று இயசி சொன்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் செய்ய வேண்டியது நமக்கு தெரிந்தவற்றை நாம் விறுவிறுப்பாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் மீதி காரியங்களை கருத்தை நமக்கு அவ்வப்பொழுது வெளிப்படுத்துவார் இன்னொரு காரணம் நமக்கு தெய்வனுடைய சித்தம் வெளிப்படாமல் நமக்கு தேவையானது கூடுதல் கீழ்ப்படிதல் தானே உடைய கூடுதல் வெளிப்பாடு அல்ல என்ற ஆண்டவருக்கு தெரியுமானால் தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்த மாட்டார் அப்படிப்பட்ட சமயங்களிலே நாம் நம்ம இன்னும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து காரியங்களை சரி அவர் விரும்புகிறார் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் ஐம்பதாம் சாய்ந்தி இங்கே சங்கீதத்திலே தன் வழியை சரி செம்மைப்படுத்துகிறவனுக்கு கடவுளின் மீட்பை வெளிப்படுத்துவேன் இன்னொரு காரணம் இருக்கலாம் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தாமல் நமது நம்பிக்கையை அவர் பலப்படுத்த விரும்புகிறார் போலும் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டுமானால் சற்று நிச்சயமின்மையே கடவுள் விட்டுத்தான் விடுவார் ஆஃப் அன்சர்டனிட்டி ஸ்ட்ரென்த் டு அவர் ஃபெய்த் அப்படித்தான் அவர் நம்முடைய நம்பிக்கையை அவர் வலுப்படுத்துகிறார் எல்லா விவரங்களையும் தந்து விடுகிற ஒரு கட்டிட வரைபடம் ப்ளூ பிரிண்டை ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுப்பதில்லை அவர் ஓர் மட்டும் நமக்கு காட்டுகிறார் ஜான் நியூமேன் என்கிற தெய்வ மனிதன் கப்பியத்திலே போகும் பொழுது ஒரு நாள் நள்ளிரவு கப்பல் நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டது எந்த பக்கமும் இல்லை எங்கே திரும்ப வேண்டும் என்று தெரியவில்லை அப்பொழுதுதான் அவர் இந்த பாடலை பாடினார் காரிருளில் என் நேச தீபமே நடத்துமேன் வேறொளி இல்லை வீடும் தூரமே நடத்துமேன் நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியேன் ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமேன் ஆங்கிலத்தில் அது மிகவும் பிரபலமான பாடல் one step enough for me நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஜெபிப்போம் நல்ல ஆண்டு முறையே உண்டைய திருவுளத்தை உண்டைய திருச்சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உங்களுடைய திரு வார்த்தைக்காக ஆவியானவருக்காக உம்முடைய மனிதருக்காக எங்கள் வாழ்க்கையிலே நீ கட்டளையிடுகிற அனுமதிக்கிற சூழ்நிலைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கடந்த காலங்களிலே உங்களுடைய சித்தத்தை தெளிவாக அறிந்திருந்தும் நாங்கள் கீழ்ப்படியாத சமயங்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் எங்களை மன்னியம் இதற்காக உங்களுடைய முகத்தை எங்களுக்கு மறைத்து கொள்ளாதேயும் உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடாத அளவு நீர் மௌனமாயிராதேயும் கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் நீர் வெளிப்படுத்தும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் உங்களுடைய சித்தத்தை கண்டுபிடித்து கடைபிடிப்பதிலே நாங்கள் வல்லவர்களாக தேரினவர்களாக இருக்க எங்களுடைய ஆன்மீக தசைகளை நீர் பயிற்றுவையும் வலுப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிராவே. ஆமே